நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து இருந்து ஆனந்த் இன்றிலிருந்து நான் பார்க்க இருப்பது தெனாலி ராமன் கதைகள் தெனாலின்னு ஒரு சின்ன கிராமத்துல ராமன்னு ஒரு பையன் வந்து ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தானா அப்ப அந்த வழியா ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்திருக்காரு அவர் கேட்டிருக்காரு தம்பி உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு என் பேர் ராமன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த பையன் இங்கே இந்த தண்ணியை குடிக்கலாமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இங்கே பக்கத்தில் கொஞ்சம் ஒரு குளத்தில் தண்ணி கிடந்திருக்கு இதை குடிக்கலாமான்னு கேட்டிருக்காரு அப்போ சொல்லியிருக்கான் ஆடு மாடெல்லாம் குடிக்குதுங்க நீங்களும் குடிக்கலாம் ஒன்றும் தப்பில்லை நான்லாம் இதில் தான் குடிப்பேன் அப்படின்னு ஆனால் ஆடு மாடு குடிக்கிற தண்ணியை மனுஷங்க குடிக்கலாமா அப்படின்னு கேட்டாரான் அப்போ சொன்னானா ஆடு மாடு வந்து சுத்தமான இடத்துல தான் வந்து சாப்பிடும் புல்லலாம் சாப்பிடும் சுத்தமான இடத்துல தான் தண்ணி குடிக்கும் அதனால் ஆடு மாடு சாப்பிட்ற இடம் தண்ணி குடிக்கிற இடம் கண்டிப்பாக சுத்தமாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொன்னானான் உடனே அவர் சொன்னாரான் நீ ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுகிறியப்பா உடனே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீயே எந்த வேலை பார்த்துட்ருக்க நீ பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கலாமே நீ எதாவது வேலைக்கு போகலாமே அப்படின்னு சொன்னாரான் அப்போ சொன்னானா நான் பள்ளிக்கூடம் படிக்கிற வயசெல்லாம் தாண்டிடுச்சுங்க எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் இருக்குது நான் வந்து வேலைக்கு போகிறதுக்கு நான் எதுவும் படிக்காதனால வேலைக்கு போக முடியாது அப்படின்னாராம் அப்போ சொன்னாரா அவர் அந்த பெரியவர் சொன்னாரா ஆனால் நீ நல்ல புத்திசாலித்தனமாக பேசுகிறியப்பா நீ இன்னும் நல்ல வேலை பார்க்கலாம் நீ என்ன பண்ணு பக்கத்தில் உள்ள காளி கோயிலில் போய் நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லி நீ வந்து வேண்டிக்கோ அப்போ காளி தேவி உனக்கு வந்து எதாவது வரன் தர்றதுக்கு வாய்ப்பு நீ வேணா முயற்சி பண்ணிப்பாருன்னு சொல்லி ஒரு மந்திரம் சொல்லிக் கொடுத்தாராம் சரின்னு சொல்லி தெனாலி ராமனு என்ன பண்ணானா அந்த காளி கோயிலுக்கு போய் அந்த மந்திரத்தை சொல்லி மனமுறுகி வேண்டிக்கிட்டானான் காளி தேவிகிட்ட அப்போ காளி தேவி வந்து அவனுக்கு பிரசன்னாயிருக்காங்க அதாவது அவன் முன்னாடி வந்து நின்றுருக்காங்க வந்து நின்ற உடனே காளிதேவியை பார்த்த உடனே தெனாலி ராமன் வந்து சிரிச்சிட்டானான் தன் அறியாமலே சிரிச்சிட்டான் சத்தம் போட்டு சிரித்த உடனே காளி தேவிக்கு கோபம் வந்துருச்சு காளி எப்படி இருப்பாங்க தெரியும்ல நல்ல முடியெல்லாம் விரிச்சு போட்டு நல்ல பெரிய முடி அதெல்லாம் விரித்து போட்டு அப்படியே கண்ணங்கிற ஏர்னு இருப்பாங்க காளி தேவி குண்டா கண்ணெல்லாம் உருண்டையா பெருசா இருக்கும் பெரிய மூக்கு பெரிய வாய் ஒவ்வொரு பல்லுமே வந்து விரல் நீளத்துக்கு நம்ம விரல் நீளத்துக்கு இருக்கும் நாக்கு அப்படியே வந்து கழுத்தை தாண்டி நெஞ்சு வரைக்கும் தொங்கும் அவ்வளோ பெரிய நாக்கு அப்படியே ரத்த சிவப்புல இருக்கும் வாய் கண்ணும் ரத்த சிவப்புல இருக்கும் இதை பார்த்தா யாருக்காவது சிரிக்க தோணுமா எல்லாரும் வந்து பயந்துருவாங்க இதில் ஒரு தலை ரெண்டு தலையில் காளி தேவிக்கு ஆயிரம் தலை வேறு இதை பார்த்த உடனே எல்லோரும் பயந்து நடுங்கிருவாங்க ஆனால் தென்னாலி ராமன் சிரிச்சிருக்கான் காளி தேவிக்கு கோபம் வந்துருச்சான் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்னை பார்த்து சிரிப்ப என்னை பார்த்தா உனக்கு வந்து பயமா இல்லையா எதுக்காக சிரித்த சரியான காரணம் சொல்லலை உன்னை நான் சாவடிச்சிருவேன் அப்படின்னு ஒன்று அவன் சொன்னான்னா தென்னாலி ராமன் சிரிப்பை அடக்கிக்கிட்டு ஒன்றும் நீங்கள் எனக்கு சளிப்பிடிச்சா ஒரு மூக்கை சிந்துறதே பெரிய கஷ்டமாக இருக்கும் அன்றைக்கி ஃபுல்லாக வேலையே ஓடாது நீங்கள் ஆயிரம் தலை இருக்குது உங்களுக்கு ஒவ்வொரு தலையிலையும் ஒவ்வொரு மூக்கு ஆயிரம் மூக்கு இருக்குது ஆனால் கை அவ்வளோ கை இல்லை நீங்கள் எப்படி சிந்துவீங்க உங்களுக்கு சளி ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு மூக்கு சிந்துறதே வேலையாக போயிடுமே அதான் சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு நானும் கேட்ட உடனே காளி தேவிக்கே சிரிப்பு வந்துருச்சான் பரவாயில்ல நல்ல தமாஷாதான் பேசுகிற நீ வந்து தமாஷா பேசுறதுனால உன்னை வந்து விகடக்கவி அப்படின்னு நான் வந்து ஒரு பட்டம் தர்றேன் விகடம்னா ஜோக்கு கவினா ஒரு புலவர் ஸோ நீ வந்து எல்லார்கிட்டேயும் நல்ல சந்தோஷமாக சிரித்து பேசி நல்ல பேர் வாங்குவ வாழ்க்கை ஃபுல்லாக வந்து நீ வந்து இதுதான் உன்னோட தொழிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி காளி வரம் கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாங்களாம் தெனாலிராமன் விகிடக்கவின்ற பட்டம் காளிகிட்டேருந்து வாங்கின